ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் தற்போது நடந்து வருகிற வைசாக மாசத்துனுடைய மகாத்மியத்தை பார்த்துனு வரோம் ரொம்ப முக்கியமான மகாத்மியம் ஸ்காந்தபுராணமும் பாத்மபுராணமும் இந்த வைசாக மகாத்மியத்துடைய பெருமைகளை காண்பிக்கிறது அப்படி நாரதசுவாமி அம்பரீஷர் என்பவருக்கு உபதேசிப்பதாக அமைஞ்சிருக்கு இந்த வைசாக மகாத்மியம் அதில் முதல்ல ஸ்நானத்தினுடைய பெருமையை காண்பித்தார் தானத்தினுடைய பெருமைகளை சொல்லி இந்த சரித்திரத்தை சொல்கிறார் எதற்காக இந்த சரித்திரத்தை ஆரம்பிக்கிறார் நாரதசுவாமி அப்படின்னா இந்த இந்த வைசாக மாதத்தில் எந்த தானம் ரொம்ப விசேஷம் எந்த தானத்தை எப்படி செய்யணும் என்கிறத இந்த சரித்திரம் சொல்கிறது இந்த சரித்திரத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தர்மம் என்னென்னா தானம் என்கிறதை எப்படி எப்போ யார் செய்யணும் என்கிற தர்மத்தை இந்த சரித்திரம் நமக்கு காண்பிக்கிறது அப்படியாக இந்த சரித்திரத்தை நாரதசுவாமி சொல்கிறார் அத்தைவோதரந்தி மம்மிதிஹாசம் புராதனம் விபிரச கிரக கோதாயா சம்வாதம் பரமாத் இந்த தானத்தினுடைய பெருமையை சொல்கிற சமயத்தில் இந்த சரித்திரத்தை சொல்கிறேன் அம்பரீஷா கேழு ஒரு பிராமணருக்கும் கிரக கோதாயா ஒரு பட்சிக்கும் நடந்த சம்பாதமாக அமைஞ்சிருக்கு இந்த சரித்திரம் கிருஹ கோதான்னால் ரெண்டு வீட்டுக்குள்ளேயே பறந்து பறந்து வந்து ஒரு சின்னதாக ஒரு பட்சி கூடு கட்டி வாழும் அதற்கு கிரக கோதான்னு பேர் பள்ளிக்கும் கிருஹ இந்த சரித்திரத்தில் அந்த பக்ஷியை தான் காண்பிக்கிறார் வியாசாச்சாரியா அவர்கள் இரண்டு பேருக்கும் நடந்த சம்பாதமாக ஒரு சரித்திரம் இருக்குது நான் சொல்கிறேன் கேள்வி ஸ்ருத கீர்த்தியாக்கிய பூபஸ்ய மிதிலாதிபதேரென்ற மிதிலா தேசத்து அதிபதி ராஜாவாக ஸ்ருதகீர்த்தி என்ற ஒரு அரசன் வாழ்ந்து வந்தார் ரொம்ப பத்தர்மமான ராஜா அதாவது ஜனங்களுக்கு நிறைய நல்லதை செல்ல செய்யக்கூடியதான அரசன் விதேகாதிபதேஹே கதாச்சித் ரிஷிச்தமஹா அந்த அரசருடைய வீட்டிற்கு ஒரு பிராமணோத்தமர் ஒரு நாளைக்கு வந்தார் ஸ்ருததேவ இதி யாத்தா ஸ்ரௌதோ மத்தியான் ஆகத்தா அவருக்கு ஸ்ருதேவன் என்ற பெயர் ஸ்ரௌதா அக்னிஹோத்திரம் முதலிய ஸ்ரௌத அனுஷ்டானங்களை செய்யக்கூடியவன் பெரிய படிப்பாளி அவர் மத்திய காலத்தில் அந்த அரசருடைய பவனத்திற்கு வந்தார் தம் திருஷ்டுவா சஹசோத்யாய ஜாத்தரிஷா நராதிபா மதுபர்காதிபி பூஜ்ய தஸ்யபாதா வனேஜனீஹி அப்படி வீட்டிற்கு வரக்கூடியதான பிராமணோத்தமரை வரணும் வரணும் என்று வரவேற்று அவரை அமர்த்தி காலலிம்பி விடுறார் அதுதான் தர்மம் யார் வீட்டிற்கு வந்தாலும் வரணம் வரணம்னு சொல்லணும் காய் கை கால் அலம்பிக்கிறதுக்கு ஜலம் கொடுக்கணும் கை கால் அலம்பிக்கொண்டு உள்ளே வந்தவுடனே ஆசனம் கொடுத்து அவர்களை அமர்த்தி குடிக்கிறதுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்கணும் என்று சாஸ்திரம் மனு சொல்கிற பொழுது திருணாணி பூமி ருதகம் வாக்சதுச்சீச்ச சூன்றுதா அப்படின்னு யார் வந்தாலும் வரணும்னு வாயினரே சொல்லணும் கூப்பிடணும் கால நம்பிக்கை ஜலம் கொடுக்கணும் ஆசனம் கொடுக்கணும் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்கணும் சௌக்கியமானு கேட்கணும் இது எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் தாரித்யம் என்பதே இருக்காது தேசத்தில் எவ்வளவு பஞ்சம் வந்தாலும் அவருடைய வீட்டில் பஞ்சமே இருக்காது சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறேன் அதை தெரிந்து கொண்டவன் அந்த ராஜா அதையினாலே வரணும் வரணும்னு அமர்த்தி திண்ணேல உட்கார இந்த ராஜாவும் ராஜாவினுடைய பத்னியுமாக சேர்ந்து காலலம்பி விடுறான் காலலம்பி விட்டு அந்த ஜலத்தை எடுத்து தானும் தன் மனைவிக்குமாக அந்த ராஜா அந்த ஜலத்தை புரோக்ஷனம் செய்துக்கிறார் சிரசில் அப்போ மோர்த்னா வகன் க்ஷிப்ரம் பிந்துபிஹி தெய்வோபதிஷ்ட காலேன கோதிகா அந்த ஜலத்தை எடுத்து சிரசில் தெளித்து கொள்ளும் பொழுது பின்பக்கம் உள்ள செவுத்துலேயும் அந்த ஜலம் விழுந்தது அப்படி கை எடுத்து தெளிச்சுன்ற உடனே மேலேயும் பின்பக்கமும் சேர்ந்து தெளிக்கப்பட்டது அந்த ஜலம் அதையால் என்னாச்சு அந்த பின்புறத்தில் அந்த மேலே ஓட்டுனுடைய இடுக்கில் ஒரு பக்ஷியானது ஒரு சின்னதாக ஒரு கூடு கட்டி அதில் உட்காந்துருக்கு கையில் ஜலத்தை எடுத்து தெளித்த உடனே அதன் மேலையும் அந்த ஜலமானது தெளித்தது சத்யோஜாத்தமிருதி இரபோது ஸ்மிருத கர்மாதி துக்கிதா அப்படி தெளித்த உடனே அந்த பட்சிக்கு இந்த ஜலம் மேலே விழுந்த உடனே ஜாதி ஸ்மிருதி வந்துருத்தோம் ஜாத்தஸ்மிருத்தின்னா போன போன பிறவியில் செய்த புண்ணிய பாபங்களுடைய நினைவு அதற்கு ஜாத்தஸ்மிருத்தின்னு பேர் அந்த பக்ஷிக்கு அது தெரிஞ்சு போச்சு திராஹித்ராஹி அந்த அரசன் காலனம்பி விட்டு உள்ள வரணும் அப்படின்னு கூப்பிடுற பொழுது காப்பாத்தனும் காப்பாத்தனும் அப்படின்னு அந்த ஓற்றனுடைய இடுக்கிலிருந்து சப்தம் கேட்டது திருஜக்ஜந்து ரவம் சுருத்வா பிராமணா விஸ்மித்தோவதிருந்து சப்தம் வருதுன்னு அப்படி அந்த ராஜாவும் இந்த பிராமணோத்தமரும் ஸ்ருத தேவருமாக சேர்ந்து அப்படி சுற்றி கீழும் மேலும் பார்த்தா அந்த இடுக்கில் உள்ள அந்த பக்ஷியானது பேசுறது ஆஹா பக்ஷி பேசுறதே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அந்த பிராமணர் பார்க்கிறார் குத்கிரோஷி கோதேத்வம் தசேயம் கேனகர்மனா நீ ஏன் இங்கிருக்கே ஏன் சத்தம் போடுறே என்ன கர்மா தோஷத்தினாலே நீ இப்படி பக்ஷியாக இருக்கே தொந்தேவா புருஷ் கஷ்டது நிறபோவாத த்விஜோதவா கஸ்துவம் ப்ரூஹி மகாபாக துவமத்தியாகம் சமுத்தரே நீ பட்சியாக இருக்க வேண்டியவன் இல்லை தேவலோகத்தை சேர்ந்தவனா புருஷனா அல்லது ராஜாவா ஏன்னா ராஜாவனுடைய வீட்டில் நீ வசிக்கிறத பார்க்கிற பொழுது நீயும் ராஜவம்சத்தைச் சேர்ந்தவன் ஒரு ராஜாவாகத்தான் இருக்கணும் அல்லது பிராமணனா கஸ்தம் புரோஹி மகாபா பாகா தாமத்யாகம் சமுத்தரே யாருன்னு நீ சொல்லோ நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு இந்த பிராமணோத்தமர் சொன்னார் இத்தியுத்தஹா சண்டர் பிராகா மகாமதிம் அப்படி கேட்டவுடனே அந்த ஸ்ருதேவரை பார்த்து அந்த பக்ஷியானது பேசித்து என்ன சொல்லிட்டு நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன் அதை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புராச்சேக்ஷ்வாக்குவம்சேபூத் ஹேமாங்கஜிதிபா யுஷ்வாக்குவம்சத்தில் ஒரு ராஜா இருந்த ஹேமாங்கன் என்ற பெயர் பிரம்மண்யஸ்ச்ச வதநியஸ்ச்சிதாமித்ரோ ஜிதேந்திரஹா பிரம்மண்யா எல்லா பிராணிகளுக்கும் ஹிதத்தையே விரும்புகிறவன் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் நல்ல படிப்பாளி தத்துவம் தெரிஞ்சவன் தர்மம் தெரிந்தவன் வதான்யா நிறைய கொடுக்கிறவன் கொடுக்கணும்னு ஆசைப்படுறவன் ராஜா ஜிதாமித்ரஹா அவனுக்கு சத்ருக்களே கிடையாது இந்த ராஜாவுக்கு சத்ரு யாருன்னு கண்டேபிடிக்க முடியாது சத்ருக்களே கிடையாது அனைவரிடமும் அன்பாக பழகக்கூடியவன் ஜிதேந்திரியா இந்திரிய நிகிரகத்தை உடையவன் புலநடக்கத்தை உடையவன் அது ராஜாவுக்கு ரொம்ப தேவை ரொம்ப அவசியம் அப்படி இருக்கிற அந்த அரசன் யாவத்தியஹா பூமிகனிகா யாவந்தஹா ஜலபிந்தபஹா யாவந்துடோனி ககனே தாவதி ரத அவனுக்கு நல்ல குணங்கள் நிறைய இருந்தது முக்கியமாக சில குணங்கள் அவனிடத்துல சிறப்பாக இருந்தது அது என்னன்னு சொல்கிறேன் என்று சொல்லி மேலே போகிறது அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்